வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தடவையாக தொலைதூரத்துக்கான வானொலி செய்தி ஈபல் கோபுரத்திலிருந்து அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பின்லாந்தில் உள்ள யூதர்கள் முழு குடியுரிமையை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு எம்ஜிஆர் கொலை முயற்சி நடிகர் எம் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்தினார் படுத்தினார். தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஐநா பாதுகாப்பு அவையில் வாக்குரிமை இல்லாமல் விவாதங்களில் கலந்து கொள்வதற்கு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 இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்று என்ற குறுங்கோல் புதன் கிரகத்திற்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் அருகே கடந்து பறந்து சென்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்று அன்று லோனியாஸ் ஆய்வு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்ட குறுங்கோல் இதுவாகும் இரண்டாயிரத்தி ஆண்டு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 அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரியங்கா காந்தி இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகதா கிறிஸ்டி ஆங்கில எழுத்தாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு வி ஆர் தமிழக அரசியல் தலைவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்புமணி ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் தான்சானியா சான்சிபார் புரட்சி இந்தியாவில் தேசிய இளைஞர்